தேவனுடைய பரிசுத்திரு மைமண்டாவதாக மறுபடியும் அந்த வாரத்தின் மூணாலாக இந்த பரிசுத்தின் நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவராக தேவனை ஆராதிக்கவும் இந்த நாளிலும் தெய்வீக ஆசிர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள அடியிருக்கும் தேவனருடைய கிருமைக்காக நானும் தேவனை வாழ்த்துகின்றேன் கடந்த வாரம் முழுவதும் கருத்தர் அடியனுக்கு நல்லவரும் போதுமான வருமாக இருந்தார் கோய்கல் வாரத்திலும் ஊழிய காலங்களில கடந்த வாரத்திலும் கருத்தர் இருந்து நன்மை ஆண்மைகளை செய்தார் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜபிக்க தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள எனக்கும் தேவனருடைய கிருபிக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் மகத்துவமான தேவன் ஆண்டவர் கோட்டை அடைக்கிலும் துருகமாக இருக்கின்றபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் செய்யப் போகிறார் செய்யப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக நம்முடைய திருச்சபை அதாவது தலைமை முதல் கிளை வரைக்கும் ஒரே ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடியால் எங்கும் ஒரே ஆலோசனை பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியாலும் நான் சோத்திருக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரத்தில் தூத்துக்குடி சென்றிருந்தோம் அங்கே கத்துடைய ஊழியமாக அந்த ஊழியத்தை முடித்திருந்த அங்கே தலைமையில் வந்த ஒரு ஆலோசனை ஏற்கனவே இங்கே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது சபை ஆராதனை நடக்கும்போது யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது என்று ஆலோசனை தரப்பட்டிருந்தது மயிண்டதாக அது நடைமுறையிலே இருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதாவது தேவர் சொத்தத்தை கேட்கின்ற நேரத்தில் தேவனை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் எந்த மனிதனுடைய சொத்தத்தை நாம் கேட்க வேண்டிய இல்லை என்பது நாம் அறிந்த உண்மை அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் ஏனென்றால் உலக மனிதர் ஒரு அரசியல்வாதி ஒரு நாள் அவர் இங்கு அதாவது இந்த ரோடுமாக நாங்கள் கொஞ்ச நேரத்திற்குள்ள எம்எல்ஏ என்று சொன்னார் நடக்கும் போது என்றார் அப்படி என்றால் போய் கேட்டார் போன் நம்பர் நான் செல்போன் நம்பரை கொடுக்கும் அவர் சொன்னார் அதாவது நீங்கள் ஒர்க்சிப் நடக்கும்போது ஆறாவது நடக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற போன உள்ள நம்பரை கொடுங்க ஒரு உலக மனிதர் சொன்னார் அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக து அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கிற இடத்துல இவைகளுக்கு அங்கே இடம் இல்லை என்பது உலக மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் நாங்கள் ஊழித்து முடித்து அந்த ராத்திரியில் என்ன சொன்னார்கள் என்றால் அதாவது சபைக்கு அறிவிக்க செல்போன் சபையில் யூஸ் பண்ணக்கூடாது என்று கட்டளை வேண்டும் என்று மேலிருந்து உத்தரவு வந்தது அதற்காக நான் தேவனை துணிக்கிறேன் அப்படியே கையில கொண்டு வந்திருந்தாலும் அதை ஆப் வைத்திருக்க வேண்டும் அங்கே அந்த சத்தம் கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது அப்படி என்றால் சபையிலே நாம் சொல்லுகின்ற நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் முழு சபைக்குரியதுமாக இருக்கிறது நாம் இங்கே தேவனிடத்தை பெற்றுக் கொள்கிற ஆலோசனை அது மேலே வருகின்றது அதற்காக நான் தேவனை வாழ்புகின்றேன் அன்று நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்படியே நம்முடைய சபையை பகற்றிக்குரியதாக நாம் வளர்க்க வேண்டும் என்று நாம் விரும்பி இருக்கிறோம் அந்த பிரகாரம் தம்முடைய வைராக்கியத்தை தம்முடைய நோக்கத்தை சபைக்குள்ளே நிறைவேற்றி முடிப்பாராக தேவனை நாம் மையப்படுவதாக உலகம் முடிவதும் நிறைவேற்றுவார் அதற்கு முன்னாலே துபாயில் முன்னருடைய சாட்சி கொடுத்தார்கள் துபாயில கத்தோட சபையை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இரண்டாயிரம் வருடத்தில் நாம் அங்கே கத்தனால் அனுப்பப்பட்டு அந்த சபை அங்கே உருவானது அதற்காக நான் தேவனை தூக்கிறேன் அந்த ஊழிய வளர்ந்து வருகிறதை கேள்விப்படும் போது நான் நன்றி சொல்லுகின்றேன் தேவனுடையப்படுவதாக கருத்தர் மறுபடியும் தேசங்களுக்கு அனுப்பி தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை தேவையான கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் கருத்தர் அவைகளை தொடர்ந்து செய்ய போகிறபடியால் அந்த ஒரு நான் வாழ்த்துகின்றேன் அன்றுடன் மகிமைப்படுவதாக நான் இன்று காலையில் தேவண்ணிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஆலய வேலைகள் கொஞ்சம் இருந்தது இந்த அதாவது நம்முடைய ஆர்பனைஜ் பிள்ளைகள் போய்விட்டபடியினால் இங்கே மட்டுமல்ல சில வேலைகள் நாமும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இங்கே ஆலயம் சுத்தம் பண்ண மற்ற எல்லா வேலைகளையும் அவர்களே செய்வார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் ரொம்ப அதாவது அதிகமான வேலைகள் நமக்கு நான் ஈடுபட்டு விட்டு கொஞ்ச நேரம் தான் நான் ஜபம் பண்ண இருந்தது அதில் நான் என்ன உணர்ந்தேன் என்றால் மணிக்கணக்காக ஜபம் பண்ணுகிற அந்த நேரத்தை விட நான் கடமைகளை சரியாக செய்துவிட்டு ஐந்து மணி நேரம் ஜபம் பண்ணுகிற அந்த ஜபத்தை ஐந்து நிமிடத்தில் அந்த தெய்வீக உறவை நான் பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனைகளை ஆசீர்வாதங்களும் பெற முடியும் என்பது நான் உணர்கிறேன் எல்லா கடமைகளையும் போட்டுவிட்டு கணவன் சாப்பிட வந்திருப்பார் இவர்கள் ஜெவமணி கொண்டிருப்பார் அவர் வீட்டுக்கு பசியாக வருகிறார் இந்த அம்மா தேவமணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர் வந்து சத்தம் கொடுத்தால் சாத்தான் மாறி வந்து விட்டீர்களே நான் தேவமணி கொண்டால இருக்கிறேன் என்ற பதில் வருகிறது என்று அவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கணவன் வந்து சாப்பிட வருகிறார் அந்த நேரத்தில் தெரியும் ஆனால் அதை செய்துவிட்டு தான் ஜெபம் பண்ண வேண்டும் அதற்கு பிறகே ஜெபம் பண்ணினால் அந்த ஜபம் ஃபோர்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் காரியங்கள் எதும் உண்டோ அதை முடித்துவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி என்றால் அந்த ஜெபத்தில் மிகுந்த பலன் உண்டு நான் என்னுடைய ஆவிக்குறிவத்தில் அறிந்து வருகிறேன் உண்மையாக இருக்கிறது சாப்பிட வருவார் பிள்ளைகள் வரும் கடமைகள் இருக்கிறது என்று தெரிந்த போதிலும் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்ற பக்தியை அப்பொழுது காண்பித்தால் அந்த ஜெபத்தை கத்திர அங்கீகரிக்க மாட்டான் அது ஒழுங்கிய ஒழுங்கு அல்ல தேவன் அந்த ஒழுங்குமுறைகள்லாம் அருமையாக நமக்கு எழுதி தந்திருக்கிறபடியா அப்படித்தான் செய்ய வேண்டும் எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு அது நீங்கள் நீதிமன்றிகள் முப்பத்தி அதிகாரத்தை வீட்டில் போய் எண்ணொரு முறைகளை நல்லபடியில் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் அருமையாக தரப்பட்டிருக்கிறது அதற்காக நான் தேவனை புதிக்கப்படுவதாக அது எப்படி இருக்கட்டும் நான் இன்று காலையில அதாவது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவதற்காக சென்றேன் ஜெபம் போல உடனே அந்த தெய்வீக உறவை நான் பெற்றேன் அதே நேரத்தில் என்னுடைய கண்ணதராக இரண்டு காட்சிகளை நான் பார்த்தேன் அந்த ஜெப வேளையில் ஆண்டவருக்கு மையமே உண்டாவதாக ஒரு மரம் அது மிகவும் சரிப்பாக நன்றாக காய்த்து பற்பலோகைகளையும் டிவத்தில் இருக்கிறது அரை வடிவத்தில் இருக்கிறது முழு வடிவத்தில் பழுக்கக்கூடிய உழுப்பும்போது அதில் உள்ள சில காய்கள் எல்லாம் அந்துகளை உழுகிறது அதனால் மரமோ அந்த கொண்டைக்கு கீழே கொஞ்சமும் அச்சவில்லை அப்படி ஸ்ட்ராங் ஆக கொஞ்சம் அடித்து உதிருத்தியது அந்த காத்து காற்று நின்று போய்விட்டது அப்படி என்றால் சில நாட்கள் கழித்தது போது எனக்கு தெரியும் மறுபடியும் உந்தி இருப்பதை விட அதிகமாக செருப்பாயிருப்பதாக தெரிந்தது போது மரத்தின் அடிவாரத்தில் ஒரு மனிதன் அப்படியே அசையாமல் இருக்கிறார் அவர் அசையாமல் இருக்கிற அவரு ஒரு வழியிலே இருந்த ஒரு பெரியவர் அவர் இப்படி தூக்கிவிட்டு தன்னுடைய கை கொண்டு அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு அவரை கூட்டிக் கொண்டே போகிறதாக எனக்கு தெரிந்தது பரஸ்பராமத்திற்கு மயிமை உண்டாவதாக அபாபரிய காப்பிலேயோ அந்த மரம் அசையவில்லை அதிலிருந்து சில பலன்கள் உதிரப்பட்டது திருப்பியும் முன்பு இருந்ததை அதிக பலன் அது கொடுத்தது இங்கே ஒரு மனிதன் அசையாமல் ஒன்றும் யோசிக்காமல் உட்கார்ந்திருக்கிற மனிதனை அவர் வந்து தூக்கி எடுத்து தன்னோடு அழைத்து அணைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு போகிறதாக பார்த்தேன் இது என்ன என்று நான் அப்படியே தேவ சோபில கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் எனக்கு காத்திருக்கிறவர்களும் இப்படியே இருப்பார்கள் எவ்வளவு நாளானாலும் காலங்களானாலும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இறைவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒரு மனிதன் அசையாமல் இருப்பானால் அவனை இவ்வளமாக என்னால் அவன் அழைக்கப்படுவான் அவனை நான் குறிக்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் அவனை உயர்த்துவேன் இந்த மரம் இவ்வளவு காற்றுகள் சோதனைகள் அதிலும் உயிருந்த அது தண்ணீர் இந்த பலனை செலவிட்ட இழந்திருந்த போதிலும் அந்த மரம் அசையவில்லை நின்றனத்திலேயே அது உறுதியாக நின்றது மறுபடியும் சரிப்படைந்து அது முன்பை அதிகமான பலன் கொடுத்தது இதோ விடமாக எவ்வளவு சுழ நிறுவத்திலும் எவ்வளவு சோதனை நிரமத்திலேயும் எவ்வளவு நெருக்க நிறுவத்திலும் காவல்கள் நிறைய கடந்திருந்த அவர்கள் தேவு சமூகத்தை அசையாமல் தேவனையே நோக்கி அந்த காலத்திற்காக காத்திருப்பார்கள் அவர்கள் இவிதமாக என்னால் உயர்த்தப்படுவார்கள் என்று அந்த கொஞ்ச நேர ஜபத்தில் நான் தேவரிடத்தில் போதிக்கப்பட்டேன் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று முதலாவது வாழ்க்கையத்தில் சங்கீதக்காரன் ஆகிய தாவீந்தராஜா எப்படி சொல்லுகிறார் பாருங்க கற்பருக்காக காத்திருந்தேன் என்று மட்டும் சொல்லாமல் கற்பருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்றும் அந்த வார்த்தை அதில் சேர்த்திருக்கிறது பொறுமையுடன் காத்திருந்தேன் என்னிடமாக அவர் சாய்ந்து கேட்டார் தேவனுக்கு மகிமை உண்டாததாக கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் இவர்களை காத்திருக்கலாம் உள்ளத்தில் ஆத்திரங்களும் அவசரங்களும் எரிச்சொல்களும் அது இனிமேல் எவ்வளவு நாள் காத்திருப்பது ஏமாற்றமா அல்லது இதுலதான் புரோதனம் உண்டா என்று அப்படி அல்ல தாவிதராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டால் ஒரு நின்று கொள்ள மாட்டோம் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டது தேவர் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் ஒரு நாள் உயர்த்தப்படுவே என்று அறிவியார் அவர்களே இந்த நிலத்திருக்குதலை இந்த காத்திருக்குதலை கலைப்பதற்கு வெளியிருந்து பற்பலவகமையான காத்துகள் போன்ற சோதனைகள் வருகிறது மாத்திரமல்ல நமக்குள்ள இருந்தே நம்முடைய சரீரம் போராட ஆரம்பிக்கும் நமக்குள்ளேயே நம்முடைய ஆன்மா போராட ஆரம்பிக்கும் எவ்வளவு நாளில் காத்திருக்க போகின்றார் அதனால் என்ன பயன் பயதும் திறந்தது காலமும் போகிவிட்டது என்னால் என்ன நடக்க போகிறது என்று கூட அப்படிப்பட்ட கேள்வி வரலாம் அதுதான் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினோராவது வாக்கியத்தில் அவர் என்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறார் பாருகே